பாட்டுக்கு பாட்டடுப்படிப்பஷ்டம் போற துட்டப்போடு குத்த வச்சு பாட்டக்கெடு தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன அடி மூக்கி அர மூக்கம் வேணாம் நான் பாடிவாரே பாட்டம் என் பாட்டி பேரு பட்டம்மா விட்டு என்ன தாங்காதம்மா கன்னி பண்ண பாருங்க வந்து கட்டுகிற பாவிய வந்து அழுவ துப்பாயி மகள வருஷம் தேக்கிற பாத்திரம் பண்ணும் மனசு இல்லையா வம்புதா இஷ்டத்துக்கு லப்புதா ரெண்டு பேரும் பண்ணிக்கங்க வாங்க ரெண்டு பேரும் பண்ணிக்க நோக்கத்தில் குத்தமும் இல்லை கூடாதமா அந்த சொத்தத்துல சொல்லி போட்டு இங்க ரெண்டு கையை தொட்டு சொந்தத்துல பின்னிக்கிருச்சு nananana thananana thananana thananani thananina